ஒருவரிடம் என் மனம் நோக்கம் படி பேசிவிட்டார் அதன் மற்றவர்கள் கூறலாமா இது புறம் பேசுறதுக்கு ஒப்பாகுமா அல்லாஹ் யாருடைய தவறையும் பகிரங்கப்படுத்துறது அல்லா விரும்புவதில்லை ஆனால் யார் அனீதம் இழைக்கப்பட்டாரோ அவரே தவிர அப்ப அநீதம் இழைக்கப்பட்ட தனக்கு கிடைக்கப்பட்ட அனிதத்தை மக்கள்கிட்ட சொல்ல எனக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்துச்சு எனக்கு நீதி தாங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும் நீதி கேட்கணுமோ அவங்கள்ட்ட போய் சொல்லலாம் அல்லா அதனால அந்த மாதிரி உங்களுக்கு யார்கிட்ட நீதம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆள்கிட்ட அந்த குற்றம் அந்த மிஸ்டேக்க எடுத்து சொல்லி நீங்க இணைதத்தை கேட்கல நல்லாவே அனுமதிக்கலாம் மத்தபடி அதெல்லாம் நோக்கம் இல்லாம சும்மா நீ என்ன திட்டுட்டியோனோ என்னோ கொடுத்துற பறவை நான் நடிக்கிற பரவ அப்படின்னு அவரை பத்தி பிரச்சாரம் பண்றது இது கூடாது தப்பு